வெற்றி பெற்றனர் யார் என்று நபி தோழர்கள் கேட்டனர் அதிகமாக அல்லாஹுவின் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆவர் என்று நபிஹும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு ஏழு ஆறு